ஸ்ரீ குருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் புராணங்கள் என்கிற தலைப்பில் ஒவ்வொரு புராணங்களாக அந்த புராணத்திலே நமக்கு சொல்லப்பட்ட தர்மங்களை சுருக்கமாக பார்த்துன்னு இந்த பதினெட்டு புராணங்களுடைய பெயர்களை சொன்னாலே எல்லா விதமான பாபங்களும் போய்டுறது அப்படின்னு நமக்கு வியாசாச்சாரியால் அனுகிரகம் பண்ணியிருக்கார் கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ துவாதசி தினத்தில் இந்த பதினெட்டு புராணங்களுடைய பெயரை சொன்னால் போகும் நூற்றி தடவை அனைத்து விதமான பாப்பங்களும் போயிடுறது பண கஷ்டம் நல்ல சந்ததிகள் நம் சொல்பேச்சு கேட்குறா போல குழந்தைகள் பிறக்கிறார் அப்படின்னு வியாசாச்சாரியால் அனுகிரகம் பண்ணியிருக்க அப்படி எல்லா விதமான பாபங்களையும் போக்கக்கூடியது இந்த புராணம் அதிலே இப்போது அடுத்ததாக நாம் பார்க்க போகிற புராணம் விஷ்ணு புராணம் இது இருபத்தி மூணாயிரம் ஸ்லோகம் ஸ்லோகங்களுடைய புராணம் இந்த விஷ்ணு புராணங்கிறது எப்படி ஆவிர் பராசரர் மைத்திரேயருங்கிறவருக்கு உபதேசிப்பதாக அமைஞ்சிருக்கு இந்த விஷ்ணு புராணம் இதற்கு ஏன் விஷ்ணு புராணம்னு பெயர் வந்தது அப்படின்னா பகவான் விஷ்ணுவனுடைய ஸ்வரூபத்தை அதிகமாக வர்ணிக்கிறது இந்த விஷ்ணு புராணம் நாம் செய்யக்கூடிய அனைத்து கர்மாக்களும் விஷ்ணுவை போய் சேர்றது அப்படின்னு இந்த விஷ்ணு புராணம் நமக்கு காண்பிக்கிறது இந்த புராணத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு பார்க்கும் பொழுது பூகோள வர்ணனம் அப்படின்னு ஆரம்பமாகுது நான்கு வர்ணத்தார்கள்னு நம்முடைய வேதம் சொல்கிறது அந்த நான்கு வர்ணத்தார்களும் அவரவர்கள் செய்ய வேண்டிய ஆசிரம தர்மங்கள் அதாவது பிரம்மச்சாரியாக இருக்கும் பொழுது செய வேண்டிய தர்மங்கள் கல்யாணமான பிறகு இருக்கிற பொழுது செஜ வேண்டிய தர்மங்கள் பிறகு பிற்பட்ட வயசில் செஜ வேண்டிய தர்மங்கள் சந்நியாசாசிரமத்திற்கு பிறகு செய வேண்டிய தர்மங்கள் இப்படி ஆசிரம தர்மங்கள்னு பெயர்கள் அந்த தர்மங்கள் என்னென்ன அவைகளை நாம் எப்படி ஆச்சரிப்பது அப்படிங்கிறத இந்த விஷ்ணு புராணம் விரிவாக காண்பிக்கிறது சந்திரவம்சத்தில் உண்டான யாத்தி அப்படிங்கிற ராஜாவனுடைய சரித்திரம் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு வேதங்கள் எத்தனை விதமாக இருக்குது அந்த வேதங்களின் சாக்கைகள் எவ்வளவு விதம் அந்த சாக்கைகளின் பெயர்கள் இவைகளை விரிவாக சொல்கிறது இந்த விஷ்ணு புராணம் பகவானுடைய ரூபத்தை நிறையா சின்ன சின்ன ஸ்தோத்திரங்கள் மூலமாக வர்ணிக்கிறார் வியாசாச்சாரியால் முக்கியமாக சிவவிஷ்ணு அபேதம் இதில் நிறையா சொல்லப்பட்டிருக்கு பகவான் விஷ்ணுவும் பரமேஸ்வரனும் பேசிக்கிறது போலவே இதில் சில அத்தியாயங்கள் வருது அதிலே சொல்லும்பொழுது அவித்யா மோஹிதாத்மான புருஷாக பின்னதரிசினா வதந்தி பேதம் பசியந்தி ஆவையோர் அந்தரம் ஹரா அப்படின்னு பகவான் விஷ்ணு பரமேஸ்வரனிடத்துலே சொல்கிறது போல அமைஞ்சிருக்கு அவித்யா மோஹிதாத்மான ஒரு அவித்தியினால் மோகிக்கப்பட்டவர்களான ஜனங்கள் பின்னதரிசினா நம் இருவர் இருவர்களுக்குள்ளும் பேதத்தை பார்க்கிறா பார்க்கறது மட்டுமில்லை வதந்தி மேலும் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கிறா தகராறு பண்ணிக்கிறா ஆனால் நம் இருவருக்குள்ளேயும் எந்த விதமான பேதமும் கிடையாது அப்படிங்கிறத விஷ்ணுவே பரமேஸ்வரனிடத்திலே சொல்கிறதாக அமைஞ்சிருக்கு இந்த விஷ்ணு புராணத்தில் அதே நாளேதான் பகவத்பாதாச்சாரியால் விஷ்ணு புராணத்தை நிறையா எடுத்து எடுத்துக்காட்டாக காண்பிச்சுருக்க நிறையா இடங்களில் இந்த விஷ்ணு புராணத்தினுடைய ஸ்லோகங்களே நிறையா எடுத்து காண்பிச்சிருக்க முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய கர்மாக்கள் அனுஷ்டானங்களில் ஆங்காங்கு நாம் நிறையா புராணங்களில் சொல்லப்படக்கூடிய ஸ்தோத்திரங்கள் ஸ்லோகங்களே நிறையா சொல்கிறோம் சந்தியாவந்தனத்திலேருந்து ஆரம்பித்து அந்த ஸ்லோகங்கள் அனைத்துமே விஷ்ணு புராணத்திலே தான் இருக்குது நாம் ஸ்நான குளிக்கிற பொழுது சொல்ல வேண்டி சொல்லக்கூடியதான ஸ்தோத்திரங்கள் ஸ்லோகங்கள் அதேபோல் வஸ்திர நிஷ்பீடனம் வேஷ்டி பிழியிற பொழுது சொல்லக்கூடிய ஸ்லோகம் வைஸ்வேவம்னு ஒரு அனுஷ்டானம் அந்த வைஷ்வதேவத்தில் நாம் சொல்லக்கூடியதான ஸ்லோகங்கள் இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே விஷ்ணு புராணத்திலே தான் இருக்குது ஸ்ராத்த சமயத்தில் அபிஸ்ரவணம்னு ஒரு வேதத்திலிருந்து கோர்வையாக எடுத்து பாராயணம் பண்ணுறதுன்னு வழக்கம் அதே போல் அன்னசூக்த பட்டணம்னு வேதத்தில் இருக்குது இந்த அன்னசூக்த பட்டணம் பௌராணிக்கமாக சொல்லக்கூடிய அன்னசூக்த பட்டணம் பௌராணிக்கமாக சொல்லக்கூடிய அபிஸ்ரவண மந்திரங்கள் இவைகளெல்லாம் விஷ்ணு புராணத்திலே தான் சொல்லப்பட்டிருக்கு விஷ்ணு புராணத்திலே பகவான் செய்து கொள்ளக்கூடிய விவாகங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஜாம்பவதி விவாகம் விஷ்ணு புராணத்திலே தான் இருக்குது ருக்மிணி விவாகம் விஷ்ணு புராணத்திலே தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்ட ருக்மிணி விவாகத்தை தான் கர்காச்சாரியால் விரிவாக ரசித்து காண்பிச்சுருக்க அதேபோல் மகாலக்ஷ்மி விஷ்ணு விவாகம் விஷ்ணு புராணத்திலே தான் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் சத்யபாமா விவாகமும் விஷ்ணு புராணத்திலே இருக்குது அப்படி புராணங்களில் விஷ்ணுபரமாக உள்ள புராணம் இந்த விஷ்ணு புராணம் இந்த விஷ்ணு புராணத்தை பாராயணம் பண்ணினாலோ சிரவணம் பண்ணினாலோ எல்லா விதமான பாபங்களும் போயிடுறதுன்னு விஷ்ணுபுராண பலஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கு பகவன் கட்சிதம் சர்வம் எத் பஷ்டோசி மயாமுனே ஸ்ருத்தஞ்சேத்தன் மயாபக்தியா நான் எத் ப்ரஷ்டவியமஸ்தி கேள்விகள்னு வந்ததோ அனைத்து கேள்விகளுக்கும் எனக்கு விரிவாக சொன்னேன் பகவத்குணங்கள் நாம் செய்ய வேண்டிய தர்மங்கள் அனைத்தும் சொன்னதை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு மைத்ரேயர் சொல்ல பராசரர் இந்த விஷ்ணு புராணத்தினுடைய பலனை சொல்கிற புராணம் வைஷ்ணவம் செய்தது சர்வ கில்பிஷ நாசனம் விசிஷ்டம் சர்வசாஸ்திரேபியா புருஷார்த்தோபாதகம் இது எல்லாவிதமான புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியது இந்த விஷ்ணு புராணம் புருஷார்த்தம் அப்படின்னா தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் இந்த நான்குக்கும் புருஷார்த்தம்னு பேர் ஒவ்வொரு புருஷனும் அடைய வேண்டியது இது நான்கையும் இந்த நான்கையும் அடைந்த பலனை கொடுக்கக்கூடியது இந்த விஷ்ணு புராணம் அப்படின்னு இந்த புராணத்தினுடைய பெருமையை நமக்கு விரிவாக பராசரர் காண்பிக்கிறார் அப்படின்னு ரொம்ப முக்கியமான புராணம் இந்த விஷ்ணு புராணம் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்